தேவனுடைய பசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் புதிய இருசலேம் சார்பில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவில் கிறிஸ்தவத்திற்கு திறந்த வாசல் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருவதை காண்கிறோம் இத்தகைய சோதனை நிறைந்த அரசியல் சூழ்நிலையில் ஆட்சியாளர்கள் கிறிஸ்துவின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள தேடி நடந்து வருவதற்கு நம்மில் இருக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது புதிய தலைமையும் அப்போஸ்தலருமானி அளிக்கவிருக்கிறார்கள் கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் திருமண்டாவதாக இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டினுடைய ஆரம்ப தினத்தில் தேவ சமூகத்தில் உங்களை பார்க்கவும் உங்களுக்கூட சேர்ந்து கருத்தலை மகிமைப்படுத்தவும் எனக்கும் தேவனுடைய நல்ல கருமக்காக ஒரு நான் போற்றுகளை மகிமைப்படுத்துகிறேன் கடந்த வாரத்தில் கிறிஸ்துமஸ்க்கு நடித்த பிறகு நான் இந்த ஆண்டை குறித்து தேவனிடத்தில் ஆர்டையும் காத்திருக்கவும் ஆரம்பித்தேன் காத்திருக்கின்ற நேரத்தில் எனக்கு ஒரு வேத வாக்களுடைய சப்ஜெக்ட் எனக்கு தெரியப்படுத்தி ஆகிவிட்டது ஆனால் அதற்கு பிறகு ஒன்றுமே அதற்குள்ளே உள்ள காரியங்கள் விரிவடைய முடியாமல் இருந்து கொண்டே இருந்தது நேற்று மாலையில் ஏழு மணி வரைக்கும் அப்படியே இருந்தது அவைகளை இக்கருத்தில் எனக்கு உங்கள் மத்தியில் விளக்கும்படியாக சில வேத வாக்கியங்களை கொடுத்தபடியினால ஆண்டு நான் சோதனைகிறேன் இந்த ஆண்டு எவ்விதமாக இருக்கும் தேவண்ட பிள்ளைகளாகி நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நான் ஒரு சில வசனங்களை வாசிக்க ஆண்டு வரை நமக்கு உதவி செய்வார்கள் இசாயம் அறுபதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது மகிமை உண்மையுடைய மகிமை உண்மையில் உதித்தது ஜங்களையும் மூடும் உலகத்தை இருக்கும் காரியும் மூடும் ஆனாலும் இவைகள் எல்லாம் உலகத்தில் ஏற்பட்டாலும் உதிப்பார் காணப்படும் உண்மையில் காணப்படும் விளைச்சத்துக்கு ஜாதிகளும் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஒளிநடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஐந்தாவது வாசிக்கும் போது சம்பவங்களில் அவர்கள் வந்து குமாரத்தை வளர்க்கப்படுவார்கள் ஓடி வருவாய் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளாறு கூட்டம் உன்வசமாக திரும்ப திரும்பவும் ஜாதிகளின் பல சேனை ஒரு வரும் என்ன நடக்கும் என்பதை பற்றி கேட்கும் போது இந்த பிரகாரம் அதாவது எலும்பி பிரகாசி போல சோர்வா இருக்க வேண்டாம் ஆண்டில் இருந்தது போல துக்கமுகமா இருக்க வேண்டாம் கடந்த ஆண்டில் இருந்தது போல நீங்கள் அந்த நிலையில் இருக்காமல் எலும்புங்கள் எலும்பி பிரகாசி என்று கற்றுடைய வார்த்தை சொல்கிறது கற்றுடைய ஒளி அதாவது கத்திய ஒளி கற்றுடைய கத்தருடைய ஒளித்தில வருகிறது கர்த்தனு பிரகாசிக்கிறது என்று கத்தோட எழுப்பி பிரகாசி ஒன்று ஒளி வந்தது கத்துடைய மகிமை உண்மையில் உதித்தது இதோ இருள் இதோ பூமியை இருள் பூமியையும் காரிய ஜனங்களை மூடும் ஆனாலும் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் வெளிச்சத்தின ஜாதிகளும் உதிக்கிற ஒரு பூமியின் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் இதுதான் கருத்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் வைக்க முடியாத சொல்கிற வார்த்தைகள் உதிக்கிற ஒரு ஒளியிடத்தில் பூமியின் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் உன்னை தேடி என்பது இன்றைய ராஜாக்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் தெய்வீக காரியங்களுக்கு எழும்புகிறது குறித்து நாம் கவலைப்பட கவலைப்பட வேண்டாம் அவர்கள் உங்களிட காலங்கள் உதயமாயிருக்கிறது என்று கத்துடைய வார்த்தை சொல்கின்றது அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் மயிமை உண்டாவதாக அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளே இந்த வருடத்திலே ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் என்ன என்றால் அதாவது அதிகாரங்களில் இருக்கிறவர்களும் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களும் ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் தேவருடைய திருச்சபை தேவருடைய பிள்ளைகளை ஆ தேவனுடைய ஆற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுகளை தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கின்றது என்பதை ஆறாம் அதிகாரம் இருபது வரைக்குள் வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் தானியல் ஆறாம் அதிகாரம் முதல் விளக்கும் போது நீ இடைவிடாமல் ஆரா உன்னை சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருந்தார் இந்த தானியல் தேவனுக்கு பிரியமாக வாழ்கின்ற வாழ்ந்த ஒரு தேவனுடைய தாசன் என்று நாம் காணுகின்றோம் இந்த தானியலை குற்றப்படுத்தி இவர்கள் சிங்கிக்கபையில் போடுவதற்கு அநேகர் முற்பட்டார்கள் காரணம் என்ன என்றால் இந்த தானியல் அதாவது அந்த அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரத்தில் அவர் இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் அவருக்கு மேலே இந்த நாட்டை அந்த நாட்டை ஆளுவதற்காக கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி ஏற்பாடு செய்திருந்தார் ராஜா நூற்றி இருபது பேரையும் கவனிப்பதற்கு மூன்று பேரை பிரதானிகளாக நியமித்தார் அதுல ஒன்று தானியல் என்று நாம் காணுகிறோம் இந்த தானியல் அதாவது தெய்வீக ஆவியை பெற்றவனாக இருந்தபடியால் இந்த தானியல் மேல் அதாவது தேவனுடைய அவர்கள் விரும்புகிறதை கண்டு சேவகம் செய்கின்ற மற்ற உடன் இவரை பகைத்து இவரை எப்படியும் அதாவது தேவனுக்கு மாறான வழிபாடு செய்ய வைக்க வேண்டும் தீர்மானம் கொண்டார்கள் என்ன நாம் காணுகின்றோம் தானில் ஆறாம் அதிகாரம் ஒன்றுங்களை வாசெயலாம் ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் நூற்றி ராஜாவுக்கு நஷ்டம் அந்த தேசாதிபதிகளை ஒப்பிடுவதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதான நலம் என்று கண்டது இவரில் தானியல் ஒருவனாக இருந்தார் தேவனுக்கு மைமை உண்டாவதாக இந்த தானியல் தேவனுடைய வெளிச்சத்தை தேவனுடைய ஒளியை பெற்றுக் தேவ மனிதன் பரிசு பெற்றுக் கொண்ட கத்தாசர் இவர் கத்தருக்காக நேர்மையாக வாழ்ந்த இவரை குற்றப்படுத்த அவன் காரணமாகிவிட்டான் என்று நாம் காணுகிறோம் இருதயம் பாதிக்கப்பட்டது உண்மையான தேவனுடைய மனிதனு நாம் இந்த பிரகாரமாக போட்டு விட்டவ என்று இரவு பொழுது தூங்காமல் காலையில எழும்பி அவன் சிங்கிக்கவியை நோக்கி ஓடுகின்றான் ஒதுக்கிற ஒளி நிலத்தில் யார் வருவார்கள் வருவார்கள்த்திப்பட்ட அற்புதமான செயல்களை ஆண்ட நான் அறிந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படியே தானியலை சுய கபிகள் அங்கே சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தவில்லை அருமையான எழும்பி எங்கே போகிறார் அதாவது தேடி போகின்றார் ராஜாக்கள் ஒளி இடத்தில் விளைச்சத்திடத்தில் வருவார்கள் வரக்கூடிய காலம் இதுவாக இருக்கிறது அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் என்ன சொல்லிக்கல்ரா தேவன் சிங்கங்களின் வாய்க்குறை தப்பா இருந்தாரா உள்ளிருந்து என்ன சத்தம் கேட்க பாருங்க அடுத்து வாசிங்க தொடர்ந்து தானிய ராஜாவே நீ என்றும் என்றும் வாழ்க்கை சேதப்படுத்தாத தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன் ராஜாவுக்கு முன்பாக நான் நீதி ஒன்றும் செய்யவில்லை சேதப்படுத்தவில்லை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லும்ிரட்டுவிடுகம்னால் நாம் இந்த நாட்கீந்த நிலைக்கிலே நடத்துகிறோம் என்று சொன்னால் அதாவது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கும் முடியாத நம்முடைய சபைக்கு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் வாரந்தோறும் நடத்துகிறோம் இன்று மற்ற இடங்களில் ஆறு மாசத்துக்கு வருக மூன்று மாசத்துக்கு வருக வருத்தின் முடியும் அங்கே அவைகள் கை கொள்ளப்படவில்லை என்று நாம் காணுகின்றோம் ஆனால் நம்முடைய திருச்சபையில் வாரத்துக்கு இரண்டு நாள் நடந்த காலங்கள் உண்டு நாங்கள் இருந்த இடத்துல எல்லாம் காலையில் ஒரு கிராமத்திலையும் மாலையில நாங்கள் இருந்த பட்டணம் நடந்து கொண்டது ஒளியை கண்டு ஒை தேடி அவர்கள் பிடித்து சிங்களை போட்டு விட்டார்கள் மறுநாள் காலையில் ராஜா சிங்கக்கபியை நோக்கி தானியலை தேடி வருகின்றார் என்ன நாம் காணுகின்றோம் தானியல் சிங்கியங்கள் சேதப்படுத்தினதா நீ இடைவிடாமல் நீ ஆராதித்தாயே அதாவது சட்டம் ஏற்றப்பட்டது அதாவது ராஜாவை தவிர மற்ற யாரையும் எந்த தெய்வத்தையும் ஒரு மாதம் வரைக்கும் யாரும் வணங்கக்கூடாது என்ற சட்டம் விதிக்கப்பட்ட ஜம் பண்ணினார் அான கட்டுரை பிள்ளைகள அதாவது சிங்கம் என்று சொன்னார் என்று சிங்கத்தை போன்ற எத்தனையோ சோதனைகள் அமைப்போடு வருகிறது கடந்த ஆண்டிலையும் அப்படிப்பட்ட கிரிய வாழ்க்கையிலே சபையினுடைய விதத்திலே நடந்த உண்டு துரோகம் காலை வாரக்கூடிய அளவுக்கு நடந்த கிரியைகளும் உண்டு அவைகளில் நாம் மிரளவில்லை அலே லுய்யா அலேலுயா கூட தேவன் இருக்கிறார் அந்த தேவன் ஒளியாயிருக்கிற கஸ்தர் அந்த அந்த பசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசமா இருக்கின்றபடினால சிங்கம் என்ன செய்யாது மேற்கொள்ள அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உங்களோடு ஒளி இருக்கிறதை கண்டு தேடி வருவார்கள் என்று கத்தளை திருவாக்கு சொல்லுகிறபடி ஆண்டு நான் சோதனை அருமையான கத்தடி பிள்ளைகளை நாம் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நாம் தவறு செய்யவும் அல்லது நம்முடைய அலுவல்களில் குற்றம் செய்யவும் அதாவது சோதனைகளை சற்று கொண்டு வரலாம் இதுல நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் நம்முடைய வேலையிலே என்ன செய்ய நீதி கடு செய்யாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கத்திய திருவாக்கு சொல்கிறான் பாவவா அவரு சிலர் பாவிகை செய்கிறார்களே வேலை சிலத்தில் போய் சொல்லிவிட்டேன் போய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது என்றாக அவர் இருந்தார் என்று நாம் காணுகிறோம் அப்படிப்பட்டவர்களோடு தேவன் இருக்கிறது ராஜாக்களும் அறியப் போகின்றார்கள் அறிந்து தேடி வரப்போகின்றார்கள் தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தினாலும் அது அவர்களை சேதப்படுத்தவும் என்கிற அறிந்து கொள்ளக்கூடிய காலம் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது ஆரம்பத்தில் இருந்து எழும்பி நாம் பிரகாச செய்ய வேண்டும் எழும்ப வேண்டும் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் அருகாமையில் ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு துமரவாதக்காரனாக படுத்திருந்தான் என்று நாம் காணகின்றான் துமரவாத படுத்திருந்த அவன் படுக்கையிலே இருக்கிறான் இருக்கிறது எனக்கு ஒரு நாள் இயேசு விடுதலை தருவார் என்று சொல்லி ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவனை தேடி சென்றார் அந்த வெளிச்சம் அவனை தேடி சென்றது நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஒளியானது அந்த துமரவாதக்காரனை தேடி சென்றது சென்று கேட்டது நீ சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகின்றாயா என்று கேட்டார் கேட்ட போது அவர் என்ன சொன்னார் அதாவதை நான் விரும்புகிறேன் ஆனா அந்த குளத்துல தேவதூதன் வந்து கலக்கும் போது என்ன கொண்டு விடுவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னார் அப்படி எஸ் என்ன சொல்லி இருக்கணும் நான் ஒன்னெச்சுக்கொண்டு அந்த குளத்துல ஓடுற சொல்லி இருக்கலாம் இல்ல அப்படி சொல்லவில்லை இப்பொழுது விடுதலை ஆக்கும் குணமாக்கும் முடியாக இந்த கட்டிலிருந்து உன்னை ரட்சிக்கும் முடியாக அந்த ஒளி இப்பொழுது எலும்பு என்று சொன்னார் எலும்பு படுக்கை எடுத்துக்கொண்டு என்று சொன்னார் அநேருமே அவன் எழுந்து நடந்தான் எனக்கு நடக்க முடியாது என்று சொல்லவில்லை என்னை தூக்கியா குலத்தினோடு போடுங்கள் என்று சொல்லவில்லை உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய விலகினத்தின் மத்தியில் நம்முடைய குறைவின் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியில் எலும்பி பிரகாசி என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் இந்த ஆண்டில் நம்மை கர்த்தர் பிரகாசிக்க அவருடைய மயமையினால நம்மை ஆட்குள முடியாத கத்தர் விரும்புகின்றார் ஆரம்பத்திலேயே நம்மில் அநேகரை சந்திக்கின்றது எதிர வேலை செய்தவர்களுக்கு மத்தியில் ஒளி இருக்கிறத கண்டு தேடி வரப்போகின்ற நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் என்ன சொல்கிறார் என்றால் தேவனுடைய மனிதர்களுக்கு உரதமாக வேலை நடக்கின்றது அவர்களை பலகீனப்படுத்திவிட்டால் இந்த ஊழியம் ஸ்டாப் ஆகிவிடும் ஊழியம் நின்று விடும் என்று எண்ணி அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர் வேலைகள் செய்யப்படுகிறது அது எங்கே இருந்து செய்யப்படுகிறது என்று கத்தர் சொல்லி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அதில் இருந்தே பவுண்டர் அந்த காலத்திலேயே அப்படி செய்யப்படுகிறது அவர்களுக்கு செய்யப்படுகிறது என்று சொன்னார் நாம் ஜெவம் பண்ணினோம் ஆனாலும் மனிதர்களுக்கு விரோதமாக எந்த பில் எந்த செய்வனையும் பலிக்காது யாக்கோ குரமான குறிச்சொல்களும் பலிக்காது என்று சொல்லி இருக்கிறேன் நமக்குறவா எத்தனை பேர் வருடங்களாக காடுகளிலே ஜம் எதமாக செயல்பட்டது எத்தன வகையில பார்த்தார்கள் வைத்திய ஒரு மாந்திரவாதியை கைவசப்படுத்தி நாங்கள் ஜெவம் பண்ணும் போது அந்த மணல் காட்டில இந்த வனாந்திரமான இடத்துல சுத்தி சுத்தி சலங்க சத்தம் கேட்கிறது அந்த ஆவிகள் சுத்தி சுத்தி ஓடுகிறது நம்மை தொடுகிறது இல்லை பிள்ளைகளை அது ஊராரும் தெரிந்து கொண்டார்கள் உறவினர்களும் தெரிந்து கொண்டார்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள் அதாவது இவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்தால் பலிக்காது என்றால் அவர்களோடுபடியினால் அந்த ஒளியினிடத்தில் அவர்கள் தேடி வருவார்கள் என்று திருவாக்கு சொல்கிறது அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் ஹலெலுயா ஹலே லுயா ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு ஒரு மாந்திராதி மாந்திரிக் பெற்ற ஒரு மாந்திரவாதி கேள்விப்பட்டிருப்பீர்கள் எலிசபெத் அவர்கள் அதாவது ஜனி கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உரதமாக தீய நோக்கத்தோடு ஒரு மனிதனால அந்த பெண்ணுக்குறதாக ஒரு ஏறு வேலை செய்யப்பட்டது இவர் அங்கே சுடுகாட்டில் உட்கார்ந்து மண்டகோட்டல தண்ணை குடித்துக் கொண்டு அவர் அந்த அவ்வளவு பட்சத்தில் அனுப்பி அந்த கிரிகளை அவர் நடப்பித்தார் அது ஜணி கொண்டே இருந்தது ரெண்டு ஆவிகளை அனுப்பினான் அந்த ரெண்டு ஆவிகளும் ரிட்டன் வந்து விட்டது திரும்பி வந்து விட்டது அப்போ அதுல முக்கியமான ஆவியின் கேட்டான் ஏன் திரும்பி வந்து என்று பெண்ணும்னம் திரும்பிசுவை ஏற்றுக்கொண்டார் அந்த ஒளியை தானும் பெற்றுக் கொண்டார் கத்தருக்கு கொஞ்ச நாள் ஊழியக்காரராக இருந்தார் இப்படி அவருடைய பெயர் ஒன்றும் தெரியவில்லை பிள்ளைகளே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் அந்த ஒளியின் இடத்தில் பூமியின் ராஜாக்கள் நடந்து வருார்கள் இங்கே சரி பற்றி நான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த அரசனுடைய நாட்களிலே இப்படிப்பட்ட கிரியைகள் நடந்தது இதை தானியலே காலையிலே அதிகாலையிலே கூப்பிட்டுக் கொண்டே போகின்றார் தானியல உள்ளிருந்து சத்தம் கொடுக்கின்றார் அருமையான தேவையப்பிள்ளைகளும் நடக்கிற சம்பவத்தை கேள்விப்படுகிறேன் நீங்கள் அதாவது ஒருவருக்கு ஒருவர் சொல்லி ஐயோ அங்கு இப்படியா இப்படியா அங்கே இப்படியா என்னதான் நடக்கும் போது தெரியலையே என்னமோ ரகசிய கூட்டம் நடத்துகிறார்களா என்ன ஒன்று பயப்பட வேண்டியது பண்ணித்தான் ஆக வேண்டும் நாம் அந்த சோதனைக்கு உள்ளே போய் தான் ஆக வேண்டும் அந்த சோதனைக்கு உள்ளே போகும்போதுதான் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறது யார் என்று கண்டுகொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆனபடினா அதாவது ராஜாக்கள் இந்த ஒளி வரக்கூடிய நாட்கள் நடந்து வருவார்கள் என்று கத்தனை வார்த்தை சொல்கின்றது சென்றிருந்தோம் சென்றிருந்த போது அங்கே சில கிரியை கற்று நிரப்பித்தார் பன்னெண்டு நாள் ரெண்டு வாரம் அந்த தேசத்தில் நாங்கள் ஊழியம் செய்தோம் பெரிய பெரிய சட்டும் அழைத்து சென்றார் தேவன் செய்த புதுமைகள் அற்புதங்கள் இவை போது தங்களுடைய வீட்டிற்கு எங்களை அழைத்து சென்றார்கள் பொருளாதார மந்திரி என்னுடைய வீடு எல்லா வீடுகளுக்கும் அழைத்து சென்றார்கள் அங்கே சென்ற அவர்கள் கேட்டார்கள் இந்த வயதில நீங்கள் இவ்வளவு பெரிய காரியங்களை எப்படி பெற்று அவர்களுக்கு தெய்வீகத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தது அந்த பொருளாதார மந்திர மனைவி பெயர் வெங்கனாய் அந்த அம்மா அதாவது கேட்டார்கள் வயதில் தேசம் விட்டு தேசம் அங்கிருக்கிறீர்கள் ஊழியத்திற்காக சொல்லி தந்துட்டு போங்க அதாவது அவர்களுக்கு ஒரு அருமையான சம்பவத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் அதாவது இயேசு கிறிஸ்து மன ஆகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எஸ்தராஜாத்தினுடைய வரலாறு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் சுத்திகரிப்பை பற்றி அதை சொல்லிக் கொடுத்தவுடனே அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது ஏசு கிறிஸ்து மனவாட்டியாக வேண்டும் மந்திரிக்கு மனைவியா இருக்கிற நாள் புரோஜனமில் இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு போயிடுவார் அவரை பற்றி கேரண்டி இல்லாத உண்டு ஏசு நான் நிரந்தரமாய் மனவாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அதாவது கஸ்துகள் போனால் அவர்களுக்கு எவ்வளவு நகைகள் ஆபரணங்கள் உண்டோ அவ்வளோட்டி அணிந்து உண்டு எவ்வளவு இருந்த வஸ்திரம் உண்டோ அதை கட்டி கொண்டுதான் வந்து முன்னாலே இருப்பார் அப்படி போல இந்த முழங்க இந்த கரண்டைக்காயில இருந்து இந்த இதுவரைக்கும் எதுவரைக்கும் தோல் வரைக்கும் தோள்பட்ட வரைக்கும் நகை அவ்வளோ அவர்கள் அணிந்திருந்தார்கள் இருக்குள்ளவங்க சொல்லித்தரல பெரிய குடும்பங்கள்லாம் போய்விடும் இப்படி நல்லா சொல்லி தரவில்லை அப்படியே அவர்கள் எல்லாவற்றையும் அவர் மாத்திக்கொள்ள சொல்லிவிட்டார் அவர் பெரிய டவல்ல அவ்வளவு கலத்தி கெட்டி ஒரு கையில கொடுத்து விட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் இனிமையே அதாவது கடவுளுக்கு பிரியமாகவே நான் வாழ்வேன் என்று ரெண்டு கையெடுத்து கும்பிட்டார்கள் தேவனுக்கு நீங்கள் இந்த நாட்டிற்கு வந்ததினால் நான் ஒரு பெரிய சாகியத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் அது இருந்தது ஆனால் எனக்கு ஒரு காரியும் ஒரு காரியம் எனக்கு நீங்கள் அதாவது அனுமதி கொடுக்க வேண்டும் என்ன என்றால் நாங்கள் இந்த நாட்டினுடைய மந்திரியா இருக்கிறது எங்களுக்கு தான் வரும் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்த மறைதான் சேல்ஸுக்கு போதும் அது அப்படினால அதாவது நான் வைத்திருக்கிறதெல்லாம் அப்படிப்பட்ட ஆடைகள் வைத்திருக்கிறேன் ஆனால் அடுத்து நான் அதாவது என்னுடைய வாழ்க்கையை சிம்பிளா வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு ஆக இது அனுமதி கட்டுவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார் அருமையான தேவடைய பிள்ளைகளே அவர்கள் அந்த நாளில் சின்ன வயதில் எங்களை அவர்கள் கணம் பண்ணியது என்றால் அதாவது ஒளி நம்மளோடு கூட இருக்கிறத அவர்கள் கண்டுகொண்டார்கள் இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்னென்றால் எழும்பி பிரகாசி ஒளி வந்தது என்று கற்றிட வார்த்தை சொல்லுகிறது இந்த ஒளியின் பூமியின் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று கற்றிட திருவாக்கு சொல்லுகிறபடினால அருமையான தேவடைய பிள்ளைகளே நாம் அந்த ஒளியை பெரும் கடற்பான் சோதனை அவனுக்கு மிமை உண்டாவதாக கபீரத்தில் போய் தானியலை உலத்த சொத்தமாக கூப்பிட்டு தானிய அவர் கேட்டார் தானிய வழியை தூக்கி விடுங்கள் தானியல் வெளிய வந்தார் அடுத்த சட்டம் என்ன அமைக்கப்பட்டது என்றார் இந்த தானியலுக்கு தானியலை அழைத்து போடும் யார் யார் ஆலோசனை கொடுத்தார்களோ அவருடைய குடும்பங்களை குடும்ப சகிதம் தூக்கி கபில போடுங்கள் என்று அடுத்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டது அருமையான இந்தியா தேசத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் தேசத்துக்கு ரஷிப்பு உண்டு தேசத்துள்ள ராஜாக்கள் மனிதர்களை தேடி வரக்கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட வருடத்துக்குள்ள வந்திருக்கு என்று வரப்போகின்றார்கள் அறிவித்து மக்களை கூட்டி சேர்க்கிறது மாத்திரமில்லை நம்ம அந்த வெளிச்சம் அந்த தேவர் அந்த வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அவர்கள் கண்டுகொள்வதற்கு நமக்கு அவர்கள் தீமை செய்ய வேண்டும் நமக்கு அவர்கள் இடையூறு செய்ய வேண்டும் அதாவது நம்மளோ சிலர் சாட்சியாக மறிக்கிறதாக இருக்கலாம் ஆனால் இவைகளின் மத்தியில்தான் கர்த்தர் வெளிப்படுவார் காலையில இவர்களின் மத்தியில தான் அதாவது உங்களோடு கூட இருக்கிறது கர்த்துடைய ஒளி என்று தேடி வரப்போகின்றார்கள் தேடி வருவார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன் ஏன் ஐயா அம்மா என்று சத்தம் சிங்களை தீங்கு போட்டார்களா சோமா சிங்கில் போனார் முழுவதும் சிங்க கப்பிக்குள்ளே இருந்தார் ஒரு சிங்கமா ஒரு சேதப்படுத்தவும் விசேஷமாக சந்திக்கின்றது அப்படினால் நாம் தைரியமாக இருந்து தேவனுடைய நீதி நியாயங்களை கை கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் கர்த்தமையாச்சிப்பார்கள் தானியல் திர்கு தர்சம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் தானியல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து சில வசனங்களின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூழாக்கப்பட்டிருந்தபடினாலும் என்பவர்களை தூக்கிக் கொண்டு போட்டது புருஷரும் கட்டுர்கள அக்கினி சோலை நடுவிலே விழுந்தார்கள் அப்போது ராஜாவாக பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை கட்டுர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார் அவர்கள் வெளியாருங்கள் என்ற சிங்கக்க அதாவது அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி போட்ட தேவ மனிதர்களை தேடி போகின்றார் ராஜாக்கள் இந்த ஒளிநடத்துல வர போகின்றார்கள் அதற்கு மூன்று வாலிபர்களுடைய துணைச்சல் அவர்களுடைய உறுதி அவர்களுடைய பக்தி வைராக்கியம் அதை செய்தது என்று நாம் இங்கே காணுகின்றோம் அருமையான தேவைய பிள்ளைகளே வாலிபர்களே கேளுங்கள் நீங்களும் இந்த ஸ்டேஜிக்கு வர வேண்டும் உங்களை தேடி கத்துடைய ஒளி வருகின்றது நீங்கள் எழுப்பி பிரகாஷ் நீங்கள் எழுப்பி பிரகாஷு கத்தனை ஒளி உங்களையும் சந்திக்கின்றது அந்த ஒளியினால் ஆட்கொள்ளப்பட்டு தேவ மகிமினால் நிரப்பப்பட்டு நீங்கள் கிருத்தனுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு அதற்குரிய ஆண்டாக தேவன் கொடுத்திருக்கின்றார் வழிபட்டால் அவர்களுக்கு அக்கினி சூழல் இறையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது உங்களை என்னையும் கற்றுடைய ஒளி புதிதாக சந்திக்கின்றது அது நமக்கு ஊக்கத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது இந்த வாலிபர்கள் அதாவது என்ன சொன்னார்கள் வாலிபர்களை பற்றி சொன்னது முதலாவது ஒரு சொரங்க நேரம் இதெல்லாம் வாசிக்கப்பட்டது வாசிக்கும் போது எல்லோரும் விழுந்து சிலை உணங்க வேண்டும் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள் நீ விழுந்து கூப்பிடுவர சொன்னான் அச்சி சூடைய ஏழு மடங்கு சூடாக்குங்கள் இருந்த நிலையை விட என்ன ஏடமடங்கு வேகப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு என்று மறுபடியும்காக நெருக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை சிங்களை அக்கினி சூளைக்கும் ராஜாவினுடைய கைக்கும் இந்த அக்கின சூளைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த மூன்று பேரும் ஒருமரப்பட்டு நின்றார்கள் தூக்கி பேசும்போது ஆறு பேராக போயிருப்பார்கள் அவர்கள் கிட்ட போவர்கள் அவர்களை அவர்களை எரித்து சாப்பிட்டு மூன்று பேர் அக்கினிக்குள்ளே தூக்கி வீசப்பட்டார்கள் ராஜா எங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் என்னுடைய கட்டளை மீறுகிறவர்கள் இப்படியே ஆவார்கள் மனிதர்கள் பல திட்டங்களை போடலாம் கிறிஸ்தவர்களை நாட்டை விட்டு துரத்தி என்று சொல்லலாம் அருமையான தேவையான பிள்ளைகளே இந்த கிறிஸ்தவர்கள் மூலமாக இந்த நாட்டுக்கு கிடைக்கிற மேன்மை எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியும் அதாவது ஒரு ஒரு முரடனு ஒரு அதிகாரம் செலுத்துகிறது இல்லை சுட்டு துப்பாக்கி மலையில சுட்டு போட்டு விடலாம் வழியே மாற்ற முடியாது ஆனால் இயேசு கிருஷ்ணனுடைய வல்லமை இந்த ஒளி இன்றைக்கு எத்தனை பேரை எத்தனை பேரை மாற்றி இருக்கிறது நம்முடைய ஊழியத்திலேயே நாம் எத்தனை பேரை சொல்ல முடியும் நாம் சொல்ல முடியும் அப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளை நாம் என்று பார்க்கிறோம் அல்லவா அல்ல இலவையா அப்படினால அப்படிப்பட்ட நிலையில் ஆலோசனை கொடுத்திருக்க முடியும் அவர் என்ன நான் விடுவிக்காமல் போனாலும் சரி தேவனுடைய பிரமாணத்தை நாங்கள் தேவனி தவிர மற்ற எதையும் நாங்கள் கையெடுக்க மாட்டோம் என்று தைரியமாய் நின்றார்கள் அக்கினி தூக்கி போடப்பட்டார்கள் ராஜாவர்களை பார்த்துக் கொண்டே அங்கே கொஞ்ச நேரத்தில் மூன்று பேரை தூக்கி போட்ட இடத்தில் நாலு பேர் நாலாவது ஒரு ஆள் பேர் சேர்ந்து அக்கினுக்குள்ளே நடக்கிறார்கள் அக்கனுக்குள்ளே உலாவுகின்றார்கள் ராஜா இங்கிருந்து பார்த்தான் துயர சத்தமாக என்னுடைய சேவர்களை கூப்பிட்டான் மூன்று பேரை தூக்கி போட்டோம் நானாவது இன்னொருவர் அவர்களோடு உலவுகிறாரு அவர் தேவசாய தூதனுடைய சாயல் குப்பா இருக்கின்ற எண்ணி ஒரு துயர சத்தமாக அக்கினி சோழனுடைய அருகாமையே ஓடுகின்றார் ஓடி அங்கே சாத்ராமே து என்பவர்களே வெளியே வாருங்கள் தாஸ்தர்களே வெளியே வாருங்கள் என்று வெளியே வரவழைத்து அவருடைய பஸ்திரத்தை மோந்து பார்த்தால் அக்கினி வாடகை இல்லை சட்டத்தை மாற்றி அமைக்க நம்முடைய நாட்டில் சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா கூட்டம் கூட்டமாக மக்கள் தேவனிய காரியம் என்ன கிறிஸ்துக்காக நாம் வாழ வேண்டும் அன்றருடைய ஒளி இந்த கால நம்மை சந்திக்கின்றது நாம் எழும்போம் எழும்புவோம் கர்த்தருக்காக கர்த்தருக்காக நாம் எழும்புவோம் கத்தருக்காக எப்போம் இலப்பை பிரகாசி ஒளி வந்தது என்று கற்றுடை மையமை பிரகாசிக்கிறது என்று கத்தனை வார்த்தை சொல்லுகின்றது இந்த கால இந்த வருடத்தை பற்றி கத்தர் சொல்லுகிற காரியம் ராஜாக்கு உங்களை தேடி வருவார்கள் ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள் என்று கிடையாது வார்த்தை சொல்கிறது அதற்காக நான் ஆண்டு வருக்கிறேன் செலுத்துகிறேன் தேவனுக்கு மயம் உண்டா ஒளியை உதிக்கிற ஒன்று பூமியின் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்கிற மடியினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளை தானியலை போல இந்த சாதாரத்தோல ஆண்டவராயி தேவன் நம்முடைய திருச்சபைக்குள்ளே மக்களை வளர்த்து கொண்டு வருகின்றார் நம்மிடத்தில் கத்தனுடைய மகிமை நம்மை பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது கத்துடைய ஒளி நம்மை சந்திக்கிறது அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்வோத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்திராயி தேவன் என்னோடு கூட பேசினார் விவசாயம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற போது அதாவது இந்து மனிதர்களுக்கு பல சலுகைகள் மறுக்கப்படுகின்றது ஆனால் இந்த தேவருடைய ஒளியை பெற்றுக் கொண்ட தேவனுடைய மனிதர்களுக்கு மார்க்கத்துக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று இந்த திருவாக்கம் சொல்லுகிறதை நாம் இங்கே காணுகின்றோம் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் கைத்தாய்களும் அவருடைய நாய்கள் கைத்தாய்களுமாக இருப்பார்கள் விழுந்து உன்னை பணிந்து கரையிலே முகங்குற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களையும் தோளை நக்குவார்கள் நான் கத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்றே மிமை உண்டதாக தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் தேவனை சேவிக்கின்றவர்கள் தேவனுக்காக ஜீவிக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது ஆனால் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் கைத்தாய்களாயிருப்பார்கள் அவர்கள் என்பதை தேவனுடைய பிள்ளைகளை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இளவையா இலவ்யா தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அண்டவராகி தேவன் வைத்திருக்கிற மேன்மை அவ்வளவு பெரியது இந்த ஆண்டில கத்தருடைய ஒளி நம்மை ஆட்கொள்கின்றது சந்திக்கிறது சேலையிலயா கத்தனை ஒளி நம்மை சந்திக்கின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் எழுந்தி கடந்த ஆண்டை போல இருக்கக்கூடாது இந்த ஆண்டில் நம்முடைய சிந்தனைகள் நோக்கங்கள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தேவன் விரும்புகிறார் உயர்ந்த எண்ணமுடையவர்களாக நாம் மாற வேண்டுமா கத்திரதை எதிர்பார்க்கின்றார் அனைபடினால அதாவது தானியலை தூக்கி கவியலை போட்டார்கள் அந்த தானியலை தேடி ராஜா அதிகாலமே ஓடுகிறான் கவியை நோக்கி என்று நாம் காண்கின்ற மனிதர்கள் போட்டார்கள் பக்கத்தில் ஓடி சார் ஆபத்தினவுடைய தாசர்களே வெளியே வாருங்கள் என்று அழைத்து அந்த தேவனை எல்லோரும் ஆராதிக்க வேண்டும் என்று சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படியே வாழ்க்கையிலையும் கர்த்தனுடைய கிரியை நம்முடைய இந்தியா தேசத்திலே நடக்கும் கலையலோயா நடக்கும் அருமையான அருமையான சகோதரர்கள் சிலர் வட கொலை செய்யப்படுகிறதாக நாம் கேள்விப்பட்டோம் இப்படி பல இடங்களில் நடக்கிறார்கள் கேள்விப்பட்டோம் வெளிப்பட வேண்டும் என்றார் அதிகாரத்தில் தேவிகத்தை தேடி வர வேண்டும் என்றார் வந்து இந்த பிரகாரமாக உங்களுக்கு சலுகை செய்கின்றோம் நீங்கள் ஆராதிக்கிறதான் தேவர் என்று சொல்லி நம்மை வளர்க்கும் தந்தைகளாக அவர்களுடைய பணிபுடைக்காரர்கள் அவர்களுடைய சேவக நமக்கு கைத்தாய்களுமாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன தேவையான பிள்ளைகள எந்த சூழ்நிலையும் நாம் மிரளக்கூடாது வேலையில நாம் ஊக்கமாக நின்று நான் முன்னேற வேண்டும் அதற்கு தான் இந்த காலவேளையில கற்றுடை ஒளி நம்மை சந்தித்திருக்கின்றது அந்த கற்றுடை நாம் ஏற்கனவே பரிசுதாய் பெற்றிருந்தாலும் இந்த நாட்களில் பிரத்யேகமாக கற்றுரை ஒளி நம்மை சந்திக்கின்றது கலையிலொய்யா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் நான் அந்த ஒளி அந்த ஒளியை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன் என்று யோகன் சொன்னார் கத்தராயணத்தின் ஆரம்ப நாட்களில் அதாவது நம்மை அவர் சந்திக்கின்றார் இந்த ஆண்டிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாருமே மறந்துவிட்டு எழும்பி பிரகாசம் வேண்டும் நம்மிடத்தில் கத்தடை ஒளி வந்திருக்கிறது அதற்காக நான் ஆண்டுகிறேன் மைமை உண்டாவதாக தானியல் சொல்லுகிறார் அதாவது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன் இருந்தேன் ராஜாவை உமக்கு முன்பாக நீதி கேடுவது அதாவது எல்லோருக்கும் முன்பாக அதிகாரம் செயல்படுகிறது இடத்திலேயும் அவர்கள் சிலையை வணங்க மாட்டோம் என்று நிமிர்ந்து நின்றார்கள் அப்படினால் கருத்து அவர்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார் என்று நாம் காணுகிறோம் இந்த ஆண்டிலே உங்களையும் என்னையும் தேடி ராஜாக்கள் வருவார்கள் ராஜாக்கள் வருவார்கள் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் இவைகளுடைய நமக்கு கொஞ்சம் உண்டு இது பிரத்யேகமாக நடக்க போகிறது இதற்கு சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் சில பாதிப்புகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இதில் நாம் விரளக்கூடாது ராஜாக்கள் உங்களை நம்மை தேடி வரக்கூடிய காலம் இதுவாக அமர்த்தார் அது மாத்திரமல்ல இந்த தானியலுக்குள்ளே வெளிச்சம் அந்த தேவாவிய மகிமை பிரசரம் இருக்கிறதுக்கே ஒரு பெரியவனாக முதல்வனாக வைக்க அவன் விரும்பினான் என்று வேதம் சொல்லுகின்றது ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தை கண்டுபிடிக்க அவரால் கூடாது அவன் உண்மை உள்ளவனாக அவன் மேல் சுமத்த யாரொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொன்னதுல அதாவது அவரை அதாவது முதல்வனாக இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்குள்ளும் தேசாதிபதிகளுக்குள்ளும் மேற்பட்டவனாக இருந்தான் தானியம் இருந்தபடியால் அவரை ராஜத்தின் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார் அவருடைய சதாக்கள் அறிந்தார்கள் இந்த ராஜா இந்த தானியலுக்குள்ளே விசேஷ இந்த தானியலுக்குள்ளே அந்த ஒளிச்சம் அந்த ஒளி அவருக்குள்ளே இருக்கிறது ராஜா அறிந்திருந்தபடியே ராஜா இவனை முதல்வனாக்க எல்லாருக்கும் அந்த நூற்றி உள்ளவர்களுக்கு எல்லாம் தலைவராக ராஜா விரும்பினார் என்று நாம் காண்கின்றோம் அருமையான தேவையானது அதாவது வெளிச்சல ஜிகளும் நடந்து வருவார்கள் என்று கத்துடைய சொல்கிறேன் இரண்டாவதாக அதாவது அதே மூன்றாவது 60 அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் என்று சொல்லா அருமையானவர்களை நாம் கட்டிருக்கிற ஆலயம் எல்லாம் கொள்ளாது அவ்வளவு மக்களை கத்தர் கொண்டு வரப்போகின்றார் தேவனுடைய மார்க்கத்தை அதாவது நசுக்க போட அழித்து எல்லாம் அதாவது தெய்வீக மயி கண்டுகொண்டார்கள் அதே ஒண்ணுமாக இந்த நாட்களிலேயும் கத்தராயின் மூலமாக மகத்துவத்தை அவர் காண்பிக்க போகின்றார் இந்த ஒளிநடத்தில் வெளிச்சத்தினங்கள் கலந்து வருவார்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்கின்றது இங்கே மீகா திர்க தரிசன புத்தகம் நான்காம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற போது கடைசி காலத்தை குறித்து மீகா திர்க தரிசிக்கு தீர்க்க தரிசனத்தை அவர் இப்படி சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆனாலும் கடைசி நாட்களில் கத்திரடி ஆலயமாகிய பர்வதம் பர்வதில் ஸ்தாபிக்கப்பட்டு அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் இருந்து வேதமும் வசனமும் வெளிப்படும் கொடுமையில் சகல ஜாதிகளும் அதனத்திற்கு ஓடி வருவார்கள் இப்படி திருச்சபையை பற்றி நாம் நம்முடைய வாயனால பேசுகிறது மாத்திரமல்ல அது ஒரு அப்படி வெளிப்பட போகின்றது மேல இருக்கிற பட்டணம் மலையின் மாட்டேயா விளக்கை குளித்து மரக்கால் உயர்ந்தார்கள் என்று நாள் தான் கடைசி நாள் சொல்லப்பட்ட தெற்கு வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கின்றது அதுபடினால இந்த கடைசி காலத்திலே கத்துடைய ஆலயம் ஆலயமாகிய பருவதம் பர்வத இருக்கிற எல்லா ஸ்தாபனங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா மலைகளுக்கும் மேலாக உயர்த்தப்படும் அதனிடத்தில் சகல ஜாதிகளும் ஓடி வருவார்கள் வேதமும் வெளிப்படும் அப்படிப்பட்ட ஒரு காலவுக்கு அருமையான தேவையின் பிள்ளைகளை நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே தொடர்ந்து நாம் நடந்து கொள்வோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நடந்து கொள்வோம் திருச்சமையை தேடி தேவனுடைய சமூகத்தை தேடி ஏராற மக்கள் தொடர் வருகை தரக்கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது ஒரு கூட்டத்தை மட்டும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அது ஒரு நாள் வெளிப்படும் இந்த வெளிச்சத்திடத்தில் ஜாதிகள் திரண்டு வரப்போகின்றார்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்கிறது அப்போ சில இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நான் படிக்கின்ற போது அப்போ சில இரண்டாவது ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நான் படிக்கும் போது இந்த மகிமை இந்த ஆற்றுக் கொள்ளும்படியாக இந்த வெளிச்சத்தை அறந்து கொள்ளும்படியாக பேர் கூடியிருந்தார்கள் நூற்றி இருபது பேர் அவர்கள் மேல அந்த பர்சத்தாபியானவர் இறங்கினார் அந்த பர்சத்தாவியானவருக்கு அக்கினி என்ற ஒரு பெயரும் உண்டு வெளிச்சம் பெயரும் உண்டு அக்கினி என்ற பெயரும் அவருக்குண்டு வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள் அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரிதியாய் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அந்த ஒளி அந்த வெளிச்சம் பிரவேசித்தது அவர்களை சந்தித்தது அவர்கள் எல்லாரும் தேவபாய்களை தான் இருந்தாரு அந்த நாளில் அந்த ஒளி அந்த வெளிச்சம் அவர்களை சந்தித்தது அவர்களால் அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வளத்தின்படியே வெவ்வாய் பாசிலே பேசத் தொடங்கினார் பேச தொடங்கினார்கள் அன்று பந்தகோஷனால் பந்தகோஷ பண்டிகை நாள் அதனால் கீழே எல்லா யூதர்களும் அங்கே கூடியிருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒரு அது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது அருமையான இந்த ஒளியின் பூமியின் ராஜாக்கள் நடந்து வருகிறது மாத்திரமல்ல பிரதோடு கூட வந்து சேர்த்து போகின்றார்கள் அப்படிப்பட்ட கிரியை கத்தனை செய்ய போகிறார் அதுபடினால அதாவது நான் என்ன செய்ய வேண்டும அந்த ஒளி பிரகாசிக்கப்பட வேண்டும் அந்த ஒளி நம்மை சந்தித்திருக்கிறபடியால் நாம் எழும்பி செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் கடந்த நாட்களை போல வேதவாசி மறந்துட்டேன் ஜோமணம் மறந்துட்டேன் உபவாசிக்க மறந்துட்டேன் என்று சொல்கிறவர்களா இல்லாதபடி இந்த ஆண்டிலே நம்முடைய ஜீவியம் ஒரு முற்போக்காக இருக்க வேண்டும் ஒன்னாந்ததியில் இருந்து நாம் ஒரு தீர்மானத்தோடு எழுந்தி பிரகாசிக்க நாம் ஏதாவது கிட்ட சேர்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் அந்த திமிரவாதக்காரனை பார்த்து எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அவன் சொல்லியிருக்கான் முப்பத்தி எட்டு வருஷமாக நான் ஒன்றுமே அசையாமல் இருக்கிறேனே எப்படி நான் எழுந்திருப்பது என்று சொல்லாம் உடனே பிரயாசப்பட்டான் உடனே எழும்பு எழும்பினான் எழும்பு இந்த பலத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்றான் நாம் காணுகிறோம் அருமையான கத்தொடி பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் கடந்த கால விலகினங்களை எண்ணிக்கொண்டிருக்காதபடி கடந்த காலத்தில் உள்ள சோர்வுகளை வைத்துக் அவைகளை மாற்றி கொண்டு நாம் எழும்புவோம் நாம் முற்போக்காக நாம் எழுந்து செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது இந்த வெளிச்சந்திர ஜாதிகள் வருவார்கள் என்று கத்துடைய வாக்கு சொல்லுகிறது திரளால ஜனங்கள் புறப்பட்டு கத்தடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் அது அங்கிருந்து நமக்கு கத்தோடைய வேதம் நமக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லி வருவார்கள் என்று கத்தடைய வார்த்தை சொல்லுகின்றது ஒ பெற்றுவதற்காக காத்திருந்தார்கள் மத்தியில இந்த ஒளி இறங்க பற்பல பாசைகளை பேசுகிறதை அங்கே கூடியிருந்த யூதர்கள் கேட்டார்கள் இவர்கள் எல்லாம் மீன்பிடிக்கிற மக்கள் அல்லவா இவர்கள் எல்லாம் கல்வி அறிவு இல்லாதவர்கள் அல்லவா இவர்கள் எப்படி நம்முடைய ஜென்ம பாசையை பேசுகிறார்கள் என்று அறிந்து அவர்களோடு ஜாதிகள் காணும் காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது நெருங்கி கொண்டிருக்கிறது அவர்கள் நம்மோடு கூட வந்து சேர்ந்து கொள்வார்கள் சேர்ந்து கொள்வார்கள் அருமையான கற்றுடைய பிள்ளைகளை அந்த வெளிச்சத்தினத்தில ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள் ஜாதிகள் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறபடினால அன்றவரை நான் சோத்துருகிறேன் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது யோவானை குறித்து இங்கே கற்றுட திருவாக்கு சொல்லுகின்ற விளக்காக இருந்தால் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் காடுகிறோம் அருமையான கட்டுரை பிள்ளைகளை நாம எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக மங்கி அறிகிற விளக்குகளாக கடந்த ஆண்டில பலகாரிகளாக இருந்திருக்கிறோம் இருந்திருப்போம் ஆனால் இந்த ஆண்டில் அப்படி இல்லாதபடி எரிந்து பிரகாச எிசிக்கிறவர்கள நாம் இருக்க வேண்டும் வருவார்கள் பின்பற்றி வரப்போகிறார்கள் இந்த ஆண்டில் இருந்து அந்த வேலை தொடங்குகிறது தொடர்கிறது அருமையான பிள்ளைகளாகின அதாவது எி பிரகாசிக்க வேண்டும் எகாசி ஒளி வந்தது கற்றுடைய மகிமைத்தது என்று கத்தபடி அப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கிறது இந்த பெரிய அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் தேடுவார்கள் போவன் மூலமாக நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் கோவன் மூலமாக நேரடி அவர் வாரியோ போல மறைந்து வரலாம் எழுப்பி பிரகாசிக்கணும் எந்த இங்கே நாம் நீக்கி போட வேண்டும் நீக்கி போட்டுவிட்டு நாம் எழுப்பி நிற்க வேண்டும் சாதனாந்திர என்ன சொன்னாரியே எங்களை தேவன் விடுவிப்பார் மட்டும் சொல்லவில்லை விடுவிக்க அவர் போனாலும் சரி அதுதான் அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய முற்போக்கு நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஜீவியம் இந்த ஆண்டிலிருந்து அப்படி இருக்கட்டும் அலையிலேயா அண்டவராய தேவன் மகத்துவமான காரியங்களை நம்மை கொண்டு நமது மூலமாக செய்வதற்கு ஆயத்தமாக ார் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டை மைமாக பிறப்பிக்க செய்திருக்கின்றார் இந்த ஆண்டுல தேரண்ட பிள்ளைகளால் நமக்கு இடுக்கண்கள் வருகிறது போல இருந்தாலும் அதிலே தானியலை போல சாதாரமை சக ஆபியை போல பக்தன் யோசிப்பை போல வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்வோமாக அப்படிப்பட்ட ஒரு தேவ தேவனுடைய மனிதன் அவர் தேவ தர்சனம் கண்டவர் சொன்ன வயதில் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட சோதனையிலே அவர் விழுந்து போகவில்லை தன்னை அவர் பாதுகாத்துக் கொண்டார் எதிர்காலம் இப்படி ஒன்று இருக்கின்றது என்பதை வைத்திருந்தார் அடைக்கப்பட்டார் என்று நாம் காணுகிறார் எத்தனை வருடங்கள் இருந்தார் என்று தெரியாது ஒரு ராஜா அவரை தேடினான் என்று நாம் காணுகின்றார் இதை கொண்டு வாருங்கள் சொல்லியிருந்த ராஜாவினை மேன்மைப்படுத்தி நாட்டில இரண்டாவது ஸ்தானத்தில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில அமர்த்தினார் என்று நாம் காணுகிறோம் பெரியவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றோம் கருத்தில அந்த ஸ்தானத்துக்கு அந்த நிலைக்கு தேவர் மாற்றப்போகின்றார் அருமையான கற்றுரை பிள்ளைகளே இந்த நாட்களில் இந்த இந்த புது வருஷத்துல இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டிலே கற்றுரை ஒளி நம்மை சந்திக்கின்றது சந்திக்கின்றது தேவருடைய ஒளி நம்மை பிரகாசிக்கின்றது ஒளிநடத்தில் ஜாதிகள் வருவார்கள்ருமைசு கிறிஸ்து ஒளியாயிருக்கிறார் நம்மை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார் நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வோமாக தேவனுக்கு மகிமை ஒன்றாவதாக மத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஆண்டவராய் கிறிஸ்து இந்த இரண்ட உலகத்திற்கு அவர் வெளிச்சமாக வந்தார் அவரை பின்பற்றி எவ்வளவு ஜனங்கள் சென்றார்கள் பாருங்க அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் காணுகின்றோம் கருத்தர் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அவரே அந்த வெளிச்சமாக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம் உலகம் முழுவதும் இரண்ட நிலையில் இருந்த இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சமாக வந்தார் அவரை அவரை அவரை பின்பற்றி திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி சென்றார்கள் என்று நாம் காணுகிறோம் நம்மை இந்த நிலையில் கத்தன் உலகத்துக்கு வைத்திருக்கிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இயேசு சுவாமி அந்த வெளிச்சத்தை இங்கே நம்மிடத்தில் வைத்து விட்டு நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னார் ஆன ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்றால் அதை தேடி மக்கள் வருவார்கள் ஒரு போன் வந்தது எனக்கு அவரு போன் பண்ணிவிட்டு அவர்களுடைய சொன்னார்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய சபையை பற்றி உங்களை நான் பலர் மூலமாக கேள்விப்பட்டேன் உங்களுடைய ஜபத்தின் மூலமாக இந்த நன்மை கிடைக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் நேரடியாக ஒரு நாள் வந்தார்கள் ஆனப்படி நான் அருமையான தேவண்ட பிள்ளைகளை கேள்விப்படுவார்கள் என்னிடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கிறது அது என்னிடத்துல ஒரு பெரிய கோரி கூட்டம் இருக்கிறது அவர்கள் எல்லாம் ஒளியாக இருக்கிறார்கள் அங்கே போனால் நம்முடைய காரியங்கள் நடக்கும் யோமனினால் கற்ற அந்த காரியத்தை செய்வார் என்று மக்கள் அறிந்து திரளாய் மக்களை நெருங்கி நம்ம வந்து சேர்வார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக நான் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் அலையுய்யா அலையிலா அலையிலா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவ பிள்ளைகளே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் ஐந்தாம் அதிகாரம் பத்தி ஐந்தாம் அதிகாரம் வாக்கியத்தை ஒருவர் நற்கரிகளை கண்டு மனிதர்கள் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாச வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவு பிரகாசிக்க அப்பொழுது எல்லாரும் அந்த வெளிச்சத்தை காணும்படியாக இருக்கும் என்பது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் வசிக்கிற பகுதியிலே வெளிச்சமாக நடந்து கொள்ளுங்கள் கதையிலா அது வெளிச்சம் உங்களை பிரகாசி உங்களை தேடி மக்கள் வருவார்கள் மக்கள் அதாவது தேடி அழைகிறார்கள் வெளிச்சம் எங்கே இருக்கிறது எங்கே காரியங்கள் சால்வாகும் என்று தேடி அழைகிற காலமாக இருக்கின்றது நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வோம் இந்த ஆண்டுல கத்தர் செய்ய போகிற காரியம் ஜனங்கள் இந்த வெளிச்சத்தின் இடத்துல வரப்போகின்றார்கள் இந்த ஒளிய நிலத்தில பூமியின் ராஜாக்கள் நடந்து வரப்போகிறார்கள் சொல்லா தேவனுக்கு மயி உண்டாக மூன்றாவதாக முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி தேவனுக்கு மயிமை உண்டாவதாக எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி பிரதான் கத்தேசு கிறிஸ்து கிறிஸ்துவையும் பிரகாசிக்கிற மையான ஒளியாக இந்த ஒளி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் சவுல் என்று சொல்லப்படுகிற மனிதன் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தவும் அவரை சரையில் அடிக்கவும் அவளை கொலை செய்யவும் கூடுதல் அதிகாரம் பெறுவதற்காக சென்று கொண்டிருந்த கத்துயமுறுத்தி சீறிதானியிடும்ண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எரிசிலவுக்கு கொண்டு வரும்படி நிறுவங்களை போய் சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி அவனைய பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி விழுந்து அவன் மேலே அவனை பிரகாசித்தது அவன் மயங்கே விழுந்தான் என்னையே நீ என்னை துன்படுத்து மனிதனையும் பிரகாசிக்கிற கேள்ட்ட மனிதனாக இருந்தாலும் சரி அவனை பிரகாசிக்க செய்ய தேவனால் கூடும் தேவனுடைய வல்லமையினால் அவைகளாகும் என்று நாம் பார்க்கின்றோம் ஹலே லுய்யா ஹலே லோய்யா தூத்துக்குடியிலே ஒருவர் மோசமான மனிதன் குடிகாரன் அவரை போல் உலகத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள் என்று தெரியாது பல தடவை சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவர் அடிப்படாத உடம்புல அடிபடாத இடம் பாக்கி இருக்காது மனிதன் அவனுடைய ஜோலி என்ன நன்றாக குடித்துவிட்டு திருவிழா நேரங்கள் ஏதாவது விசேஷ நேரங்கள்ல துடியெல்லாம் வச்சு போட்டு தெருவழிய நடக்க ஆரம்பித்து விடுவாங்க அப்படி இந்த ஊரில் உள்ள பெண்களெல்லாம் போய் அவனுடைய மனைவியிடத்திலும் தாயாரிடத்திலும் சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு கணவன் உனக்கு தேவையா இப்படிப்பட்ட ஒரு மகன் உனக்கு தேவையா ஏன் அவனை சொல்லக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்து அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில அவர் அவர்களை நறுக்கினார்கள் இவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணி மூன்று தடவை அவருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடுல விஷம் வைத்துக் கொடுத்தார்கள் மூன்று தடவை வைத்து கொடுத்தால் அவன் அவ்வளவு ஆகாரத்தான் அந்த விஷம் அவரை ஒன்றும் செய்யவில்லை இப்படி இருக்கும்போது கடைசி ஆசிரியர் தடவை சிறைச்சாலையில் ஆகப்பட்டான் ஆகப்பட்ட அவனை ஜாமீனில் எடுப்பதற்கு நம்ம சகோதரர் ஒருவரை கூப்பிட்டார் இந்த ஒரு தடவை மாத்திரம் என்னை விடுதலை அழைத்துவிடுங்கள் நான் என் தவறு பண்ண மாட்டேன் என்று சகோதரன் போய் அவரை ஜாமீன்ல எடுத்துக்கொண்டு வந்தார் ஜாமீன்ல எடுத்து கொண்டு பிறகு அவர் நேர சபைக்கு அழைத்து வந்தார் அங்கேயே நான் பாசன அங்கே போயிருந்தோம் அப்போ அவருக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது ஆலோசனை கொடுத்து அவரை பாவரி கிசை வைத்து சுத்தி நடத்தேவர் உதவி செய்தார் அவருடைய பெயர் மாதவன் அப்படிப்பட்ட நிலையை அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க சொல்லி வேலையை பார்த்து காசு மனைவி மனைவிக்கும் காயா இருக்கும் காசு அனுப்பி ஏற்பாடு பண்ணி திருப்பி அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் சேர்ந்த மனிதன் ஒரு ஊழியக்காரனாக மாறி கத்துடை மனிதனாக மாறிவிட்டான் கற்றுடை மனிதனாக மாறிவிட்டால் அப்புறமாக என்னுடைய சபையினுடைய விஷயமாக ஒரு தடவை அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவர் போக வேண்டியதா இருந்தார் அப்படி ஒரு ஜிப்பாவும் வேஸ்டியோடு அங்கே போனார் போன போது பேசிக்கொண்டே இருக்கும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கிறார் தம்பி உனக்கு தூத்துக்குடி இன்னும் தெருவுதானே அங்கே மாதவன் சொல்லி ஒரு பையன் உண்டு கொஞ்ச நாள் இந்த செயலுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலையே உனக்கு தெரியுமா அவனு இவர் சொல்லி இருக்கிறார் நான் தானே அந்த மாதவன் நாங்கள் நம்ப மாட்டோம் நீ அல்ல மாதவன் மாதவன் என்பது வேறு நானே அதே மாதவன் என்பதை வரலாறு எல்லாம் சொன்னார் எப்படி இப்படி எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற அந்த மையான ஓடி இல்லையிலோயா அந்த கத்தராகிய கிறிஸ்து என்னை மாற்றிவிட்டார் என்னை மனிதனாக மாற்றிவிட்டார் நான் இப்பொழுது அநேகருக்கு இந்த ஒழுக்க முறையை அநேகருக்கு இந்த தெய்வீக நிலையை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன் நான் ஒரு போதகனாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் ஹேலையிலயா அன்பான தேவண்ட பிள்ளைகளை இந்த மையான ஒளி நிலத்தில ராஜாக்கள் வரப்போகின்றார்கள் இலையிலொய்யா தேடி வரப்போகிறார்கள் திரளான ஜனங்கள் வரப்போகின்றார்கள் கடல் புறத்து திரளான ஜனங்கள் வந்து சேரப்போகின்றார்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய இந்த ஒளியை பெற்ற தேவனுடைய திருச்சபைக்குள்ளாய்க்கு வந்து வளர்க்கப்பட போகின்றார்கள் அப்படிப்பட்ட காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது அலையலுயா அப்படிப்பட்ட வருடம் பிறந்திருக்கின்றது இந்த ஆண்டனுடைய தேவனுடைய கிரி இதுவாக இருக்கிற அப்படினால் ஆண்டு வரை நான் சொந்தகிறேன் அலையலையா அலையலையா அலையலுயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நான் அதாவது மாலையில் கேவம் பண்ணும்போது எனக்கு பல வெளிப்படுத்தல்கள் உண்டானது அதில் ஒன்று ஒருவர் ஒரு கூண்டை திறக்கிறார் உள்ளிருந்து ஒரே நேரத்தில் போயிட்டு ப்ராக்குஞ்சிகள் மாதிரி அறக்கை அடித்த ஒரே கூட்டமாக வெளியே வருகிறது இதனை நான் பார்த்தேன் பார்த்து கொண்டிருக்கும் சொன்னார் இந்த ஆண்டிலே ஏற மக்கள் சந்திக்கப்பட இருக்கின்றார்கள் நேகர் மீட்கப்பட போகின்றார்கள் நேகர் மக்களை என்னுடைய அன்புக்குள்ளாய் கொண்டு வரப்போகிறேன் என்று கத்தரை வெளிப்படுத்தினார் ஜாதிகளோ ஒன்று முதல்லை ஒளி எகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உண்மையில் உதித்தது காரியு ஜனையும் மூடும்பா உண்மையில் கர்த்தர் உதிப்பாட மகிமை உண்மையில் காணப்படும் கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் விளைச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் விளைச்சத்திடத்தில ஜாதிகளும் ஒளி இடத்துக்கு ராஜாக்களும் நடந்தவர் பூமியின் ராஜாக்களும் வரமாட்டாங்க காரில் வர மாட்டாங்க நடந்து வருவார்கள் அவ்வளவு பெரிய கனவுண்டாயிருக்கும் என்று கத்துடைய வார்த்தை சொல்கின்றது இந்த ஆண்டு அதற்காக நியமிக்கப்பட்ட ஆண்டாக கத்தை நியமித்திருக்கின்றார் தொடர்பு உண்டாகும் பல ரகசியமாக தொடர்பு எடுப்பார்கள் என்னுடைய வீட்டில் என்ன பிரச்சனை எத்தனை மந்திரிமார் வீட்டில எத்தனை வீட்டில தீராத பிரச்சனை இருக்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னாலும் எங்கேயும் தீர்த்து கொள்ள முடியாமல் இன்ன இடத்துல போனால் இன்ன இடத்துல தொடர்பு உண்டால் நமக்கு நிவாரணம் உண்டு என்று கேள்விப்பட்டு வருவார் நாம் எழுப்பி பிரகாசிக்கணும் வீட்டோடு முடங்கி இருக்கக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது அங்காங்க நடக்கிற சம்பவங்களை குறித்து கேள்விப்பட்டு கலங்கி விடக்கூடாது கலக்கத்தை பிறரிடத்தில் சொல்லி மற்றவர்களையும் சோர்வடையை செய்து விடக்கூடாது நாம் தைரியமான வார்த்தை சொல்ல வேண்டும் கத்தட வார்த்தை என்ன சொல்லுகிறது எலும்பி பிரகாசி ஹலே இல்லையா பிரகாசி ஒன்று ஒளி வந்தது ஒளிச்சத்தில ஜாதிகள் வரப்போகின்றார்கள் பிரதான ஜனங்கள் சில வருவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அலையலோயா தேவனுக்கு மைமை உண்டாவதாக இன்று இந்த ஆண்டை குறித்து கத்தர் கொடுக்கிற வாக்கு வசனம் தீர்க்க தரிசனம் இதுவாக இருக்கிறபடினா ஆண்டுகளை நான் பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வோம் நாமே இந்த பூமிக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக கருத்தர் நம்மை அபிஷேகித்திருக்கின்றார் இந்த காலவேளையிலே விசேஷித்த அபிஷேகித்து தேவன் அருள் இருக்கின்றார் நம்மிடத்துல வந்திருக்கின்றது இந்த ஓளியை நாம் பெருக்கிக் கொள்வோம் கத்தராயி தேவன் நம்முடைய சுத்தத்தை ஆண்டிலே தலைமையா நிறைவேற்றி முடிப்பார்கள் தானியலை தேடி ராஜா வந்தார் ராஜா தரியூ ராஜா வந்தார் இங்கே சாதராக ஆபியத்தினுடைய சூழல் அருகாமையிலே நேப்பு காத்தினச்சார் யோசிப்பே சிறையில் இருந்து அழைத்து வர முடியும் சொன்னார் அந்த ராஜாக்கள் எல்லாம் தேவ மனிதர்களை தேடி வந்தார்கள் என்று நாம் காணுகிறோம் உங்களையும் என்னையும் தேடி வரக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஹலையோயா அலையிலுயா இலையிலுயா எலும்பி பிரகாசிப்போம் எலும்பி பிரகாசிப்போம் கத்துடைய மகிமை நம்ம மேல் உதிக்கும் கத்துடைய நீதி நம்மை ஆட்கொள்ளப் போகின்றது இதற்காக கத்திரை சோதரபுரமாக இல்லையிலோயா எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி நம்மிடத்தில் தேவன் தந்து வைத்திருக்கின்றார் நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள் என்று கத்திரை வார்த்தை சொல்லுகிறது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் அதை மறைத்து வைக்கக்கூடாது மரக்காலில் மொழி வைக்கவோ அல்லது எங்கே கட்டளை வைக்கவோ தரவில்லை அது உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்னிடத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிற மற்றவர்கள் அறிய வேண்டும் என்பதை நாம் நன்கு தெரிந்து கொண்டு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வோம் இல்லையிலா இல்லையிலா இந்த ஆண்டில மனதை பெருகும் இந்த ஆண்டில கத்திராயி தேவன் சொன்ன வாக்கு விதிப்பின்படி தேவையுடைய பிள்ளையுடைய கட்டுகள் அகன்று போய்விடும் என்னுடைய பிள்ளையுடைய வீடுகளிலே கற்காரியங்களை கருத்தர் நடப்பிக்க சுத்தம் கொண்டிருக்கின்றார் அவைகளை கருத்து செய்ய போகிறார் அதற்காக தேவனுக்கு நன்றி அலையிலேயா அலையிலோயா மக்கள் கூட்டம் கூட்டமாய் பிரிச்சவை நிரப்பார்கள் நாம் எழும்பி பிரகாசிப்போம் எலும்பி பிரகாசிப்போம் எழும்பி பிரகாசிப்போம் கர்த்த நம்மை ஆசிர்விப்பார்கள்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 2.2.2.5.3.6 இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஆறு தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்